இப்ப ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்ட மனிதன் அந்த குற்றத்தை அனுபவிக்காமல் தப்பித்துக் கொள்வதற்கு நான்கு விதமான வழிகள் இருக்கின்றன உலகத்தில் அல்லாட்டு செல்லது வலாகும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹத்தாலும் அந்த நாளுடைய தியாமத்த கடுமையான நிலை தன்னுடைய ஆட்சியினுடைய அந்த மகத்துவம் அல்லாத்தாலாவுடைய சக்தி அவன் தீர்ப்பளித்தால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நிலை ஆகியவற்றை எல்லாம் அல்லாஹாலி அந்த யூதர்களுக்கு பயமுறுத்தாட்டுகின்ற நிறைவேற்ற வேண்டும் நான் உங்களுக்கு செய்திருந்த செய்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதற்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்ல இந்த உலகத்தில் இப்படித்தான் நாங்கள் இருக்க முடியும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்துவிட்டால் பின்னால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் சூழ்ச்சிகளின் மூலமாக உபாயங்களின் மூலமாக தண்டனை நடக்காது என்று அல்லாஹத்தால சொல்லிக்காட்டி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற அந்த பனு இஸ்ராய்கள் என்ற அந்த கூட்டத்தினர் குறிப்பாக காலத்தில் உள்ளவங்க முசால இஸ்லாம் காலத்துல உள்ளவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னால உள்ளவங்க அந்த தொடர்ல வந்தவங்கதான் இவங்களும் இவங்களுக்கு இதே சட்டம் தான் இஸ்ராயல்களிடத்துல வந்த போதெல்லாம் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் அவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போதெல்லாம் அவங்க எப்படி சொன்னாங்க குறிப்பா ரசூல்லாம் காலத்திலும் இருந்த அந்த யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹல்ல குரார்கள் எங்களுக்கு கடலை குழந்து வழிவிட்டு எங்களை காப்பாற்றினான் பிறாரு கொடுமையில் இருந்து காப்பாற்றினார் இப்படி பல்வேறு விதமான நன்மைகள் எங்களுக்கு தந்தது அல்லாஹ் எங்க மேல பிரியமா இருக்கிறோம் அதனால நாங்க அல்லாவுடைய மக்கள் வாஹை அவனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அல்லாஹால மாட்டான் எங்களுக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் கூட ஒரு சில நாள் மட்டும்தான் எங்களுக்கு அல்லாஹால தண்டனை கொடுப்போம் நரகத்தை பிறகு இப்ப நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லிடுவோம் அந்த ஒரு சில நாள் மட்டும் ஏன் கொடுக்குறான்னு தெரியுமா நாங்க மூசா அலேஸ்லாம் அவர்கள் தூருசினாமலையில தௌராத்து வேதத்தை பெறுவதற்காக வேண்டி சென்ற நேரத்துல சாமிரி என்ற மனிதனுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஒரு நாற்பது தினங்கள் ஒரு காலை மாட்டை தெய்வமாக எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் காலை மாட்ட உலோகத்துல ஒரு காலை மாடு செஞ்சு அதை வணங்கும்படியாக சொன்னான் அது பின்னால அடுத்த சில ஆயத்துக்கள் முன்னாள் பின்னால வருது அதை நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நாற்பது நாள் நாங்கள் வணங்கியதன் காரணமாக எங்களுக்கு அல்லா தியாமத்தினால தண்டனை கொடுக்கிற ஒரு நாற்பது நாளைக்கு போடலாம் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்றதுக்கு தான் போயிடுவோம் என்று தங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் நாங்க அல்லாவுக்கு தண்டனை அதற்கு பதிலாக அல்லாஹால இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகின்றார் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாள் எப்படிப்பட்டது ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவை தொட்டும் எதையும் பலன் தர முடியாது எதையும் நிறைவேற்றி முடியாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய நான்கு விதமான காரணங்களை சுட்டிக்காட்டி அல்லாஹத்தாலா இது எதுவுமே அங்கே நடக்காது அதனால அந்த நாளை பயந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹால சுட்டிக்காட்டி அந்த நாளை பற்றி பயந்து வாழ வேண்டும் என்பதை மூமி நானவர்களுக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றனர் நீங்கள் உங்களுக்கு அல்லாஹத்தால செய்திருக்கக்கூடிய நியமத்துகள் என்ன வரிசையாக அல்லாஹால பல ஆயத்துகளிலே அந்த பனு இஸ்ராயல்களுக்கு அவர்களுடைய அந்த கூட்டத்தாரை விட்டும் கூட்டத்தாரை விட்டும் அந்த மக்களை விட்டும் உங்களை நாம் காப்பாற்றிய அந்த நேரத்தையும் நீங்கள் நினைவு நினைத்து அவர்கள் உங்களுக்கு தண்டனையை உங்களுக்கு சுவைக்க செய்து கொண்டிருந்தார்களே அப்படிப்பட்ட கூட்டத்தாரை விட்டும் உங்களை காப்பாற்றிய நேரத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ வைத்து ஆண்களை எல்லாம் ஆண் மக்களை எல்லாம் அவர்கள் அறுத்து கொண்டிருந்தார்கள் கொலை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய ஒரு மகத்தான சோதனை உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹாலி என்ற கூட்டத்தினருக்கு குறிப்பாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த கௌமுகளுக்கு அல்லாஹால செய்த பேருதவிடைய கொடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றிய நிகழ்ச்சி ஆகியவற்றை பற்றி அல்லாஹால அறிவிக்கின்றார் இது எகிப்து என்ற அந்த நாட்டிலே மிஸ்ரி என்பதாக சொல்லப்படும் அல்லது ஆங்கிலத்திலே ஈஜிப்து என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த எகிப்து நாட்டிலே நடந்த நிகழ்ச்சி நபி மூசா அலி அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக இந்த பனு இஸ்ராயில் என்ற கூட்டத்தினர் எகிப்திலே வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த நாட்டிலே ஆட்சி செய்த மன்னன் பிராவுன் என்பவர் என்பது அவருடைய பட்ட பெயர் அதாவது அந்த காலத்தில ஒவ்வொரு நாட்டிலும் அரசராக வரக்கூடியவருக்கு ஒரு பொது பெயர் ஒன்றை வைத்துக் கொள்வார்கள் ரோமாபுரியிலே ஆட்சி செய்தவருக்கு ஆட்சி செய்கின்ற மன்னனுக்கு பெயர் தைசர் என்பதாக அவருக்கு அவருடைய பட்ட பாரசீக தேசத்திலே ஆட்சி செய்த மன்னனுக்கு பெயர் கிஸ்ரா என்பதாக அவருக்கு பெயர் ஹபஷா நாட்டிலே அபிசீரியா நாட்டிலே கருப்பர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டிலே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மன்னனுக்கு பெயர் யமன் நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கு தும்ப என்பதாக பெயர் இப்படி அல்லாஹால அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் மன்னர்களுக்கு உள்ள பட்ட பெயராக வழங்கப்பட்டிருந்தது அதே போன்று பிரவுன் அவனுக்கு முன்னாள் ஆறு ஆட்சிகள் இருந்தா அவருக்கு பேரும் பிரவுன் தான் அதுக்கு முன்னாலே இருந்தவருக்கு பேர் பிராவன் தான் இந்த பிரவனுக்கு பின்னால வந்தாலும் அவனுக்கு பேரும் பிரவன் தான் எப்படி பிராவுன் என்பது அந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்குரிய பொது பெயராக ஆக்கப்பட்டிருந்தது ஆனால் அவனுடைய பெயர் இருக்கின்றது அது வலீது பின் முசாப் மூசா அலை அவர்களுக்கு எதிரியாக வந்த அல்லாஹால சொல்லி காட்டக்கூடிய பிராவன் என்பவன் இருக்கின்றார் அவனுக்கு பெயர் வலிது முசாப் என்பது அவனுடைய பெயர் அவன் ஆட்சிக்கு வந்து அது அந்த காலத்தில் ரொம்ப நீண்ட நீண்ட நாள்கள் வாழ்ந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த பிராவுனை பற்றி மூசா அலேஸ் எதிரியாக இருந்த அந்த பிராவன் ஆட்சியில் மட்டும் அரசராக நானூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றன ஆட்சி செஞ்சிருக்கிறார் அவனுக்கு வயசு அறுநூறு என்பதாக சொல்லப்படுகின்றது அல்லது அது குறைவாக கூடுதலாக சொல்லப்படுகின்றது ஆட்சி செய்த காலம் வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கும் கடைசியாக நானூறு வருஷத்துடைய கடைசி நேரத்துலதான் மூசா அலை அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட அவனும் அவனுடைய தோப்கள் இந்த பிராவுன் என்ற அந்த அரசனும் அவனுடைய மக்கள் பிரனைச் சேர்ந்த மக்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு பெயர் கிபுத்திகள் என்பதாக சொல்லப்படும் கிபுத்தி என்பதாக சொல்லப்படும் பனு இஸ்ராயில் என்பவர்கள் நபி யாஹோப் அல அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் அவர்களும் மிஸ்ரிலே வசிக்கின்றார்கள் எகிப்தில ஆனால் இந்த கிபுத்திகள் அதாவது பிராவுடைய கூட்டத்தினர் இந்த பனு இஸ்ராயல்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள் எல்லா வேலைகளையும் அவர்கள் மூலமாக செய்து கொள்ளுவது வாங்கிக் கொள்ளுவது விவசாயம் செய்வது தொழில்கள் செய்வது கட்டிடங்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டினார்கள் அந்த காலத்துல பெரும் பெரும் கட்டிடங்கள் இப்பெல்லாம் கட்டிடமே கிடையாது என்பதாக சொல்லப்படுகின்றது கட்டிடத்திலேயே அமெரிக்காவில் நியூயார்க் இருக்கக்கூடிய கட்டணம் ராக் பெல்ல இன்னொரு கட்டடம் இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறு அடி ஆயிரத்தி முன்னூறு அடி உயரம் உள்ளது நூத்தி இருபது மாடி நூத்தி முப்பது மாடி உயரம் உள்ளது என்பதாக சொல்லப்படுகின்றது உலகத்திலே உயரமான கட்டணம் இதைவிட உயரமாக கட்டியிருந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது பிறாவுடைய காலத்தில் ஹமான் என்று மந்திரியிருந்தான் அவருடைய ஆலோசனையின்படி கட்டுவதற்காக பெரும் பெரும் பாறைகளை சுமந்து கொண்டு வருவது என்றடங்களை கட்டுவதற்குரிய அந்த சாதனங்களை சுமந்து வருவதற்குரிய வாகனங்களாக இந்த பனு இஸ்ராயர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அதே போன்று பல்வேறு விதமான வேலைகள் என்னென்ன வேலைகள் அந்த நாட்டில் இருக்குன்னா அது பூரா இந்த பனு இஸ்ராயல் மூலமாக வாங்கப்பட்டது இது ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி அவர்களுக்கு தகுந்த வேலை நூல் துணி துவைப்பது இந்த கிபத்திகளுக்கு தேவையான வீட்டு வேலைகளை செய்வது சமையல் செய்வது இப்படி எல்லா வேலைகளும் பெண்களின் மூலமாக வாங்கப்பட்டது திராவலை சேர்ந்த அந்த கூட்டத்தினர் கிபித்தி என்பவர்கள் மிக சுகபோகமாக வாழ்ந்து வந்தார் ஒரு வேலை செய்ய மாட்டார்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்து அவர்களுக்கு உழைத்து கொடுப்பார்கள் சாப்பிட்டுக் கொள்ளார் இவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தால் இவர்கள் எகிப்திலே அவர்கள் இருந்த வாழ்க்கையினுடைய முறை எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கிறாங்க எவ்வளவு கடுமையான சூழ்நிலையில இருந்திருக்கிறார்கள் இது பனு இஸ்ராயல்கள் இருந்தார்கள் அவனுடைய பிடியிலே அவருடைய ஆட்சியினுடைய பிடியிலே மிக கடுமையானவர்களாக இருந்தார்கள் அல்லாஹத்தால இந்த நிலையை போக்க வேண்டும் அவர்கள் அழுது அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் ஏனென்றால் அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததன் காரணமாக அல்லாஹத்தூசா அவர்களை அனுப்புகின்றார் இப்பொழுது அந்த திராவினை அழிக்க வேண்டும் மூசா அலே இஸ்லாத்துடைய அந்த சட்டங்களை அல்லாஹுடைய சட்டங்களை மூசாவின் மூலமாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹத்தாலா ஒரு உபாயம் செய்தார் தன்னுடைய சக்தியை தன்னுடைய தந்திரத்தை தன்னுடைய வல்லமையை அல்லாஹால நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு பல்வேறு ஒரு கண்ணு குட்டி சாப்பிடுவான் அவனை பற்றி சாப்பாட்டுடைய முறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாதுகாத்து இப்பவும் எகிப்தனுடைய அந்த மியூசியத்தில் அவனுடைய பாடி இருக்கின்றது அது பக்குவப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றது இப்ப மிஷின்ல போனவங்க கூட சொன்னாங்க ஒருத்தர் அவனுடைய மூக்கு மட்டும் ஒரு நீளம் இருக்கின்றது மூக்கு மட்டும் ஒரு அடி இருக்கு அப்ப ஆள் எவ்வளவு பெருசு இருப்பான் அப்ப ஒரு கண்ணுக்குட்டி ஒரு நாளைக்கு சாப்பிடறது அப்படிங்கறது சாதாரணமான சாப்பாடு தான் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கண்ணுக்குட்டி வீதம் அவனுக்கு சமையல் செய்து கொடுக்கப்படும் அதை சாப்பிட்டுவான் அவ்வளவு பெரிய உடல் உடையவனாக அவன் இருந்தான் ஒரு நாள் அவன் கனவு காணுகின்றான் அந்த பிராவன் முகத்தஸ் என்ற பகுதியில் இருந்து ஜெருசலம் ஜெருசலத்தில் இருந்து ஒரு நெருப்பு ஒரு நெருப்பு பந்தமாகிறது எகிப்து நோக்கி எகிப்தை நோக்கி வந்து எகிப்தில இருக்கக்கூடிய கிபுத்திகளுடைய வீட்டை மட்டும் பிராவனை சேர்ந்த கூட்டத்தில் இருக்காங்க இவங்களுடைய வீட்டை மட்டும் அந்த நெருப்பு கரித்து விடுகின்றது எரித்து விடுகின்றதுல்கள்டிசைகள் சின்ன சின்ன வீடுகள் இருக்கின்றன அந்த குடிசைகளை அந்த நெருப்பு ஒன்றும் செய்யவில்லை இதை பார்த்து ஒரு விதமான பயம் ஏற்பட்டு கனவுல காண்பு பைத்தி முகத்திலிருந்து வந்து இவனை சார்ந்த அந்த கிருபத்திகளுடைய வீடுகளை மட்டும் கரித்து விட்டது பனு இஸ்ராய வீடுகளை எதுவுமே செய்யல கனவு கொண்டு முழிச்சா உடனே அந்த காலத்தில் குறி கேற்பது என்பது மிக பிரபலமாக இருந்தது ஜியர்களிடல குறிப்பது உடனே அரசாங்கத்துடைய குறிகார எல்லாம் கூப்பிட்டான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்ண என்ன விளக்கம் பனு இஸ்ராயில் என்ற கூட்டத்தாரிடத்தில் அந்த பகுதியில் இருந்து அந்த கோமுகிலிருந்து ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையின் மூலமாகவே உன்னுடைய அழிவு இருக்கின்றது மூலமாக பறிக்கப்படும் நீயும் அழிந்து விடுவாய் சரி இன்றிலிருந்து அவர்களுடைய குள வீட்டுக்கு வீடுகளிலே பிறக்க கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் உடனடியாக கதல் செய்துவிடுங்க வெட்டிவிடு என்று அல்லாஹ் அவன் உத்தரவு போட்டார் அதை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டு அபுநாஹக்கும் என்ன செஞ்சாங்க ஆனால் அறுத்தார்கள் என்பதே அங்கே நடைபெற்று கொண்டு இருந்தது அந்த குழந்தைய பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வர்றது கத்தி வச்சிருப்பா உடனே அப்படியே அறுத்துரும் ஆட இருக்கிற மாதிரி தாய் முன்னாலேயே வேற எங்கயும் கொண்டு போய் அறுக்கிறது இல்ல பெற்றோர்கள் முன்னாலேயே தாயும் தந்தையும் அந்த குடும்பத்தார் அந்த ஆண் குழந்தையை ஆட்சிக்கு அழிவு ஆண் குழந்தைகளை மட்டும் வெட்டி சாய்க்குமாறு கட்டளை செய்ய அப்ப அதற்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டு முன்னாலும் அந்த வீட்டை சோதனையிடக்கூடிய மனிதர்களையும் ஏற்படுத்தி வைத்தார் யார் கர்ப்பஸ்திரியா இருக்க அரசாங்கத்தின் தெரிஞ்சு போயிடுவேன் உங்களுடைய பெண் குழந்தைகளை அவர்கள் உயிரோடு விட்டு விடுகின்ற விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படியே பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இப்படி நடைபெற்றது எ அப்படி ஆண் குழந்தைகளை எவ்வளவு பேரை அப்படி அறுத்தான் வெட்டினான் என்று சொன்னால் பனிரெண்டாயிரம் குழந்தைகளை என்ற ஒரு அறிவிப்பில் இன்னொரு அறிவிப்பு எழுபது ஆயிரம் குழந்தைகளை குழந்தைகளை ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டே இருக்கிறான் அறுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆண் குழந்தையா பறக்குறது ஆண் குழந்தைகளை அறுத்தான் வெட்டிடுறான் இருக்கக்கூடியவர்களும் இறந்து கொண்டே போகின்றார்கள் பல வயோதிகளும் இறந்து போயிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கத்தில் உள்ள பல அரசாங்க வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் திராவிண்ட போய் ஒரு நாள் ஒரு செய்திய சொல்றாங்க பனு இஸ்ராயலில் உள்ள குழந்தைகள்லாம் நீங்க வெட்டிக்கிட்டே இருக்க நீட்ட வெட்டுறதுக்கு ஆர்டர் போட்டீங்க வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க உள்ள மக்கள் எல்லாம் ஆண் மக்கள் எல்லாம் இறந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வயோதிக வயோதிக எல்லாம் இப்படியே கொஞ்சம் காலம் இருந்தா இருந்தால் அந்த பனு இஸ்ராயல் என்ற கூட்டத்தால் ஆளே இல்லாம போயிடும் ஏன்னா பிறக்கிற குழந்தைய அழிச்சிடுறீங்க வெட்டிடுறீங்க இருக்கிறவங்களும் மௌத்தா போயிடுறாங்க அப்புறம் நமக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆள்கள் கிடைக்காம போயிடும் அதனால இதை கொஞ்சம் பரிசீலனை செய்யணும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசகர்கள் கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க அவனுக்கு போய் அப்படியா அப்ப ஒண்ணு செய்யுங்க ஒரு வருஷம் வெட்டுக்கு ஒரு வருஷம் வெட்டாதீங்க அப்படின்னா போட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வெட்டக்கூடாது முடிவு பண்ணா அந்த வருஷத்துலதான் தாயாருக்கு ஒரு குழந்தை அண்ணன் ஹாரூன் அலையாம் பிறந்தார்கள் மறு வருஷமே ஹாரூன் அலை நபி மூசா அலை சலாம் அவர்கள் அவருடைய தாய் வயிற்றிலே உற்பத்தி ஆனார்கள் எந்த வருஷத்துல அறுக்க வேண்டும் என்று வெட்ட வேண்டும் என்று கட்டளை எந்த வருஷத்துல வெட்டக்கூடாதோ வெட்டக்கூடாது என்று சட்டம் பெற்றிருந்தானோ அந்த வருஷத்துல குழந்தையை உற்பத்தி மூசாவை உற்பத்தி செய்திருந்தால் அது ஒரு பெரிய அதிசயம் அல்ல ஏன்னா அவர் தான் உற்ற எந்த வெட்ட சொல்லி இருந்தாலும் அந்த வருஷத்துல அந்த தாயுடைய வயிற்றில குழந்தையை உருவாக செய்து மூசாலை சாத்த உருவாக செய்து மூசாவை காப்பாற்றுறாங்களா இவங்கதான் அல்லாஹத்தாலாவுடைய வல்லமை அல்லாவுடைய குதிரை நிரூபிக்கப்படுகின்றது நான் நினைச்சேன்னா உன்னுடைய சக்திகள் உன்னுடைய தந்திரம் எல்லாம் எதுவும் பலிக்காது என்பதை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்ற அதுவும் கூட ரொம்ப பெரிய அற்புதம் உலகத்தினுடைய அதிசயங்கள்ல பெரிய அதிசயம் அது யாரு வெட்ட சொல்லி சொன்னாலும் அவங்க வளர்றாங்க மூசா அலை இஸ்லாம் சம்பவங்கள் நிறைய சொல்லப்படுகின்றது இப்ப மூசா அலை சூலத்தை மரியம்ல சூலத்தை தாகாவல் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை உன்னுடைய தாயின் பக்கம் நாம் அறிவித்த நேரத்திலே என்பதாக மூசா அலே இஸ்லாம் அவருடைய தாயாருக்கு ஒரு உணர்வை குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்தது வெளியே இருக்கக்கூடிய காவல் காக்கக்கூடிய அந்த கிபத்தியைச் சேர்ந்த காவலாளிகள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் காவலர்கள் வீட்டுக்குள்ள குழந்தை இல்லை இவங்க வந்து பாப்பாங்க உடனே அறுத்துவாங்க குழந்தை அப்படி துணியில சுருட்டி ஒரு அடுப்பு இருந்தது அந்த அடுப்பு கூட திணிச்சு விட்டாங்களா அடுப்பு சிதா பதிப்பகத்தாருக்கே உரியது இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ அல்லது இந்த சீடியோ காப்பி செய்து விற்பனை செய்வதே தண்டனைக்குரிய குற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த சீடியின் நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சகிதா சென்னை இரண்டு என்பதாக ரிஃப்ளெக்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அலாமத்துலாஹி வரகாத் அப்போ உனக்கு நீ கர்ப்பஸ்திரியா இருந்தாயே கர்ப்பஸ்திரியாக ஒரு பத்து மாசம் கர்ப்பமா இருந்திருப்பார்கள் அப்போ வந்து சோதனை செய்திருப்பார் கர்ப்பம் எங்க இல்ல ஒரு குழந்தை கட்டியா உழுந்திருச்சது முழு குழந்தைய பிறக்கல உடனே அதை புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி போயாச்சு உடனே அல்லாஹால அப்பதான் இந்த ஒரு எண்ணத்தை மூசாலை தாயாருடைய மனதிலே அல்லாஹா போடுகின்ற ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியிலே குழந்தையை வைப்பாயாக அந்த பெட்டியை கடலிலே விட்டுடுவாயாக என்று அல்லாஹத்தி ஒரு தாபூத்ல ஒரு பெட்டியிலே அந்த குழந்தையை வைப்பாயாக பெட்டியை நீ போட்டு விடுவாயாக பிள்ளையம் கடலிலே போட்டு விடுவாயாக என்று அல்லாஹத்தால கடல்ல போட்டா அந்த பெட்டியை யார் எடுப்பாங்க தெரியுமா அதையும் அல்லாஹத்தால சொல்லிட்டான் முசலாத்து தயாரிட்ட சொல்லிட்டான் நேரடியா வகையில அனுப்புல இங்க வகைங்கிற வார்த்தை தான் வருது ஆனா அறிவித்தான் அப்படின்னு அர்த்தம் அதாவது உள்ளுணர்வை போட்டான் மனசுல அந்த எண்ணம் ஒரு உறுதியான எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு எதிரி அவருக்கு எதிரி அவன் இந்த பெட்டியை எடுப்பான் என்று அல்லாஹத்தான் பெட்டியை எடுக்கிறது யாரு ஏகுது அந்த பெட்டியை எடுத்துக் கொள்வான் எனக்கும் எதிரி அவன் அதுலா அவருக்கும் எதிரிவுக்கும் எது பயங்கரமான எதிரி இந்த பெட்டியை எடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துவான் நீ விட்டு அப்படின்னு அதே மாதிரி விட்டுட்டாட்டு கொஞ்சம் அதாவது தாயாருக்கு அக்கா அந்த பெண் குழந்தையை அந்த பெண்ணை தாயார் போதோ நீரத்திலே சகோதரி போய் அந்த மெயினாக போகக்கூடிய நேரம் போகக்கூடிய அந்த ஆற்ற ஆற்றுல அந்த பெட்டி போகாம இடையில ஒரு கால்வாய் ஒரு ஒதுக்குப் பரமான ஒரு தனி தனி வழி ஒன்று அந்த தண்ணீர் பிரிந்து பிராவுடைய அரண்மனைக்குள்ள போய் அப்படி திரும்பி வர்ற மாதிரி ஒரு ஒரு கால்வாயை செஞ்சு விட்டுருக்கிறான் ஏன்னா இந்த நயில் நதி தன்னுடைய அரண்மனைக்குள்ள ஓடணும் அந்த நயல் நதியின் மூலமாக தண்ணீருடைய வசதியை அரண்மனையில பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு வழி செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த பெட்டி போனது நேரப்பாக அப்படி திரும்பிடுச்சு திரும்பி அரண்மனைக்குள்ள போகக்கூடிய அந்த வழி இருக்க வாய்க்கால் இருக்கிறது கால்வாய் இருக்கு அந்த கால்வாய்க்குள்ள நுழைஞ்சு அப்படி போகுது அந்த கால்வாயில அந்த நேரத்துல வந்து பிறகு மனைவி ஆசையா குளித்துக்கிட்டு இருக்கிறாங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தோழிகள் இருக்கிறாங்க இந்த பெட்டி வந்து மரம் அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் சில மரங்கள் இருக்கின்றன நிறைய கிளைகள் உள்ள மரம் அந்த கிளைகள் எல்லாம் அந்த ஆத்துல தண்ணீர் அப்படி விழுந்து கவுந்துகிட்டு ஆத்தோட அந்த தண்ணீரோட அப்படி இருக்கின்றது தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கிற அந்த கிளைகள் இந்த வந்த பெட்டி அதுவும் நேரம் தண்ணீர்ல போகாம அந்த மரக்கிளை வந்து அப்படி நின்றுச்சு ஆத்து வாரத்துல மரம் இருச்சா அந்த கிளை இருக்கு அந்த கிளையில வந்து அப்படி ஒதுங்கிடுச்சு இப்ப பிறாவுடைய ஆசியா பாக்குறாங்க ஒரு பெட்டி ரொம்ப அழகான பெட்டி பூசா இருக்கு தண்ணியில வருது என்னப்பா அந்த பொட்டி போய் எடுத்துட்டோம் தோழி கண்டு சொல்லுங்க பெட்டி போய் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன கடமா இருக்குது பொட்டி சரி தூயிட்டோம் வீட்டுக்கு பார்க்கலாம் அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க அங்க வந்து உடச்சு பார்த்தா உள்ள அழகான குழந்தை அகா அழகான குழந்தை இருக்கு நமக்குதான் குழந்தையே இல்லை நல்ல குழந்தையா இருக்கு ரொம்ப அழகான குழந்தை இந்த குழந்தைய வழக்கம் அப்ப மூசாலை மூணு புள்ளி வச்சு சொன்னாங்க தண்ணீர் ஷா அப்படிங்கறத மரக்கிளை அப்படின்னு அர்த்தமா மரக்கிளைக்கு ஷான்னு சொல்றது தண்ணிக்கும் மரக்கிக்கும் நடுவிலே அந்த பெட்டி கண்டெடுக்கப்பட்டதால் அந்த பெட்டிக்குள்ள இந்த ஆபிரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் கூட இந்த சொல்லுவாங்க உள்ள சில மக்களும் கூட ஒரு பகுதி மக்களும் கூட சொல்லுவாங்க அவர்களும் சேர்ந்தவர்கள் அதாவது கருப்பு சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு பாகு சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லா சலலாலை அவங்கள்ட்ட கொடுத்திருந்தாங்க மிகப்பெரிய பதவி அது பாகு சொல்லக்கூடிய பதவி அந்த பதவியை கொடுத்த நேரத்துல அவருக்கு ஷாவ சில சில சகாபாக்கள் கூட சங்கடப்பட்டாங்க இவருக்கு தான் ஷீனே வராது இவர் போய் அசா இலான்னு சொல்ல சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாகு சொல்போது இப்படித்தான் சொல்லுவாங்களா அசு அல்லா இலாஹான் சொல்லுவார் அப்ப சில சஹாபாக்கள் சங்கடப்பட்டாங்க இப்படி போய் ஷீனு வராத ஒருத்தர் போய் அசு பாகு சொல்ல சொல்லிருக்கிறாங்க அப்படின்ட்டு சலலாலேசன் சொன்னாங்களா அது சொன்னதாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தண்ணிக்கும் மரக்களைக்கும் மத்தியில் அந்த பெட்டி கண்டெடுக்கப்பட்டதால் மூசா என்று பெயர் வைக்கப்பட்டது என்பதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது பார்த்தா பிறகு அந்த வீட்டில் வளர்ந்து வந்தார்கள் நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்லி ஆண் மக்களை வெட்டி அறுத்துக்கொண்டிருந்தார்கள் உங்களுடைய பெண் மக்களை அவர்கள் உயிரோடு விட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில அல்லாஹால உங்களை காப்பாற்றினான் அந்த பிற குடும்பத்தாரை விட்டும் பிறாருடைய மக்களை விட்டு உங்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் இப்ப இந்த பனு இஸ்ராயல் என்ற இந்த கூட்டத்தினரை அல்லாஹால வாழ வைத்திருக்கின்றேன் காப்பாற்றி இருக்கின்றேன் அதைக்கு நன்றி கூறும் முகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் எதை சொல்லுகின்றனோ அதை கேட்க வேண்டும் இந்த நபி முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அனுப்ப அவருக்கு கொடுத்த இந்த வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும் நீங்கள் உண்மையான மோமென்களாக ஆக வேண்டும் என்பதை அந்த பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹால கட்டளை இடுகின்றும் இந்த விஷயத்திலே இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு மகத்த மகத்தான சோதனை உங்களுக்கு இருக்கின்றது அந்த பனு இஸ்ராயல் ஒரு மகத்தான சோதனை எப்படிப்பட்ட சோதனை உலகத்திலேயே அல்லாஹால ஒரு சோதனை இந்த இடத்துல பலா அப்படிங்கிறது ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கின்றன பலா அப்படின்னா நன்மையை அதாவது நியமத்தாக கருதப்படக்கூடிய சோதனைகளும் அல்லது துன்பமாக கருதப்படக்கூடிய சோதனைகளுக்கும் பலா அப்படின்னு சொல்லப்படும் அந்த பலா என்ற வார்த்தையோடு அலீம் மகத்தான சோதனை என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டி இப்படி உங்களை இந்த பிராவுடைய பிடியில் இருந்து அல்லாஹால காப்பாற்றியது மிகப்பெரிய உங்களை காப்பாற்றியது மிகப்பெரிய ஞானத்து அல்லது உங்களை ஆண் குழந்தைகளை எல்லாம் வாழ வைத்திருந்தேன் இரண்டு விதமான கருத்துகள் இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன ஒன்று நன்மை தரக்கூடிய பெரிய ஞாபத்து என்ற அர்த்தமும் உண்டு பெரிய முசீபத் துன்பம் என்ற அர்த்தமும் உண்டு பெரிய நன்மை என்று வைத்துக் கொண்டால் திராவினிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றியது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு அந்த துன்பங்களிலே பொறுமையை மேற்கொண்டு அந்த பொறுமையை நினைத்து பார்த்துக்கும் பலாவும் அகையும் என்ற வார்த்தை வாசகத்தின் மூலமாக அல்லாஹத்தால உங்களிடத்தில் சுக்குர் இருக்க வேண்டும் சபு இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகின்றார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய எல்லாம் ஞாபகத்துகளை நான் செய்திருக்கின்றேன் அதுக்கு சுக்குரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து பார்த்து பொறுமையும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்போ ஒரு மூமினான மனிதனிடத்துல இருக்க வேண்டிய இரண்டு சிறப்பான அம்சங்களை எல்லாத்தெல்லாம் இங்கே சொல்லி காட்டுகிறார் சல்லல்லா அலிசலம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது ஈமான் என்றால் என்ன அப்படின்னு பல தடவை பல அர்த்தங்களை சொல்லி இருக்கிறாங்க பல விளக்கங்களை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் ஒரு சொன்னாங்க ஈமான் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்ப சொல்லா அலிசலம் சொன்னாங்க அசுக்ருவ சபூர் என்பதா சொன்னார்கள் நன்றி செய்வதும் பொறுமையாக இருப்பதும் தான் ஈமான் சொன்னாங்க ஏன்னு கேட்டால் இந்த நன்றியும் சுக்குரும் சபரும் ஒரு மனித இடத்தில் வந்துவிட்டால் மற்ற எல்லா காரியங்களும் வந்துடும் ஈமானுக்கு என்னென்ன அடிப்படையாக இருக்கின்றனவோ ஈமான்டைய அமல்கள் என்ன இருக்கின்றனவோ ஈமான் எழுபதே சொச்சம் கிளைகளை கொண்டது என்று சனலாரசன் சொல்றாங்க அந்த எழுபதே சொச்சம் அமல்களும் இந்த ரெண்டின் மூலமாக வந்துவிடும் சுக்குரின் மூலமாக சபுரின் மூலமாக ஆகவேதான் சுக்குரையும் சபரையும் சொல்லி காட்டுகின்ற இன்னொரு தடவை ஒரு மனிதர் கேட்டார் ஒரு சகா கேட்டார் ஈமான் என்ன அப்படின்னு சனலாரன் வந்து பொறுமை அப்படின்னு மட்டும் சொன்னாங்க இன்னொருத்தர் கேட்டாரு தடவை சுக்குரும் சபுரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகின்றார் இந்த ஆயத்தில இன்னொரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்து பெண் மக்களை எல்லாம் வாழ விட்டுக் கொண்டிருந்தது ஒரு மிகப்பெரிய தீமை மிகப்பெரிய தீமை அந்த கொடுமையிலிருந்து உங்களை காப்பாற்றியது மிகப்பெரிய நன்மை ஒரு தீமை அதற்கு பிறகு ஒரு நன்மை இருக்கின்றது பலாவும் சோதனை இந்த நிகழ்ச்சியிலே இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது தீமையும் நன்மையும் அது உங்களுக்கு தான் அதனால நன்மையும் தீமையும் ரப்பின் புறத்தில் இருந்து உள்ளது நீங்கள் நம்ப வேண்டும் என்பதையும் பாடத்தில் படிச்சிருக்கே ஒரு தீமையும் அல்லாவின் புறத்தில் ஏற்படுகின்றன என்று நம்பிக்கை கொள்ளுவது நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு படிக்கிறோம் தீமையை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தீமையும் அல்லாவின் புறத்திலிருந்து உண்டாவதுதான் அந்த குற்றச்சாட்டை அல்லா மீது சுமத்தாட்ட கூடாது என்பது அவன் அந்த நாட்டத்தை போடுவதும் அல்லாஹத்த அல்லாதான் அல்லாதான் போடுறான் அதனால அல்லாட்ட போயிறேன் போய் நிற்கும் போது ஏன் நீ திருடன அப்படின்னு அல்லா கேட்டான்னு சொன்னா நீ தான் திருட சொன்ன அப்படின்னு அல்லாட்ட சொல்ல முடியாது சொல்லக்கூடாது நீதான நீ தானே சொல்லி இருக்கிற நன்மையும் தீமையும் உன்னிடத்தில்தான் ஆனா இவனுக்கு இஃதியார் சுய விருப்பம் என்பதை அல்லாஹத்தால கொடுத்திருக்கின்றான் அந்த விருப்பத்தை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதும் மனிதனுக்கு விதியாக்கப்பட்டு இந்த ஆயத்தின் மூலமாக இப்படி பல்வேறு விளக்கங்கள் அதாவது பனு இஸ்ராயில் என கூட்டத்தாருக்கு அல்லாஹால செய்த நியமத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களை நன்றி உள்ளவர்களாக சபூர் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அடையாளமாக இந்த முகமது சல்லா அலிஸ் அவர்களை பின்பற்றி இந்த குரானை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹால இங்கே குறிப்பிடுகின்றார் அப்படி இல்லாவிட்டால் அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் அந்த நாளிலே கண்டிப்பாக நீங்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்பொழுது எந்த சக்தியும் எந்த மனிதரும் எந்த சிபாரிசும் உங்களை அல்லாவுடைய தண்டனையு காப்பாற்றிவிட முடியாது என்பதாக சொல்லிக் காட்டி எச்சரிக்கை செய்வதன் மூலமாக சொல்லப்படுகின்றதோ அதை படிப்பனையாக நாமும் பெற வேண்டும் அத்தகைய நல்ல பாக்கியங்களை நல்ல எண்ணத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்துவானாக இன்னைக்கு அது நல்ல பிரமலானுடைய அந்த மாதம் வர்றதுனால பிரமலாலுக்கு பின்னால அடுத்த தப்சீரல் ஆரம்பிக்கப்படும் இப்போ சூரத்தில் பக்ராவுடைய நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்கு அறுபத்தி ரெண்டாவது வாரம் ஆரம்பிக்கப்பட்டு அறுபத்தி ரெண்டாவது வாரம் அறுபத்தி ரெண்டு வாரத்திற்கு அது இதுல சூரத்தில் பார்த்தாவில் ஒரு ஏழு ஆயத்து இதுல ஒரு நாற்பத்தி ஒன்பது அப்போ ஐம்பத்தி ஆறு ஆயத்துக்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆயத்தும் கூட சரியா வரல அதை விட கம்மியாக நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்துகள் சொல்லப்பட்டிருக்கீங்க மார்ச் மாசம் மார்ச் மாசம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி வரும் நினைக்கிறேன் சனிக்கிழமை வருது அந்த சனிக்கிழமை அடுத்த தப்சீருடைய பயன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வார் தவறானவர்கள் போக்கால் தீர்நிலை தடுமாற்றம் இல்லாமல் என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் மன்பகி அவர்களுடைய திருக்குர் ஆண் விரிவுரை வரிசையில் இதுவரை வெளியிடப்பட்ட சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்கரா சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹூத் சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராத் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர்